வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ஆனால் வாழ்வில் எதை செய்தாலும் பயனை எதிர்பார்க்காமல் செய்யும் குறிப்பாக நல்ல விஷயங்களை செய்யும் அதனுடைய பயனை எதிர்பார்க்காமல் இதனால் இதை செய்தால் இந்த பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காமல் செய்வர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனின் அளவு அதிகமாகவே இருக்கும் குறிப்பா இந்த விருந்தோம்பல் பெண்கள் விருந்தோம்பினால் இன்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்படி ஒரு இலக்கணமும் எழுதப்படவில்லை ஏனென்றால் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு வேள்வியை போன்றதுங்கிற வல்லுவர் அந்த வேள்வியினால் கிடைக்கக்கூடிய பயன் எத்தகையது தெரியுமா நமக்கு வரக்கூடிய விருந்தினர்களை பொறுத்து விருந்தினர்களுடைய தகுதியை பொறுத்துங்கிறார் அப்போது தேவை இருப்பவர்களுக்கு நம்ம எல்லோருக்கும் அழிப்பதை விட யாருக்கு தேவையோ அவர்களை தேடி விருந்தளிக்க வேண்டும் அவ்வாறு அடிக்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பயன் மிகப்பெரியதாக இருக்கும் நம்ம எல்லோரும் இன்றைக்கு வாழக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கையில் என்ன செய்வோன்னா ஒரு திருமண விழான்னு அழைப்பு வச்சுட்டு வருவோம் மிக அதிக அளவில் நம்ம விருந்தினரை மகிழ்விக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நிறைய உணவு பதார்த்தங்கள் எல்லாம் செய்து ஒரு ஆடம்பரமாக நம்ம பரிமாறுவோம் ஆனால் நம்முடைய திருமண மண்டபத்திற்கு வெளியில உணவு தேவையுடன் நூற்று கணக்கான பேர் பசியோடு உறங்க செல்வார்கள் இத்தகைய நிலையிலே நாம் எவ்வளவு விருந்தளித்தவங்கனாலும் அதனுடைய பயன் நமக்கு கிட்ட போவதில்லை அடையும் உணர்ந்துட்டோம் உணவு தேவை இருப்பவர்களை தேடி சென்று நாம் உணவு வழங்க முயற்சிப்பாள் அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பினால் கிடைக்கக்கூடிய பயனை அளவிட முடியாது ஏனென்றால் அது ஒரு வேள்வியை போன்றது அது விருந்தினர்களின் தகுதியை பொறுத்து பயனுடைய அளவு அமையும் சொல்ற விருந்தினரை தகுதி பார்த்து தேவைப்படுபவர்களுக்கு விருந்தளித்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயனும் மிகப்பெரியதாக இருக்குமாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோமும் குரல் எண் எண்பத்தி இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை மீண்டும் குரல் இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி